सच्चिदानंदरूपाय, तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமையம் சஞ்சாத்த வைரா விலோக ஆமன விச்சராமி மகிமே தா முத்தோ ந அவதூத தத்த பிராமண குரு எது மகாராஜாட்ட சாஸ்திரத்தை பூர்த்தி பண்ணுறார் ஏவம் சஞ்சாத்த வைராக்கியா இவ்வாறு எனக்கு வைராக்கியம் வந்துவிட்டது பற்றின்மை ஏற்பட்டு விட்டது வாழ்க்கையில் நான் இத்தனை பாடங்களை படித்து கொண்டதால் எனக்கு பற்றின்மை பரிபூர்ண வைராக்கியம் ஏற்பட்டது சஞ்சாத்த வைராக்கிய நன்கு தோன்றிய வைராக்கியம் வைராக்கியம் வந்து வந்து போகும் சாதாரணமாக அந்தந்த நேரம் துக்கம் வர்றபோது வைராக்கியம் வரும் சில பேருக்கு அப்புறம் துக்கம் போன மறந்து போயிடும் இந்த துக்கம் மறந்து போயிடுதுன்னா வைராக்கியமும் போயிடும் ஆனால் இவர் சொல்கிறார் இவ்வளவு தூரம் நான் ஆழமாக வைராக்கியத்தை சம்பாதிச்சிருக்கேன் விஜானாலோக ஆத்மனி எப்போவும் ஆத்மாவில் விஜானாலோக்காக என்னுடைய உள்ளத்தில் இந்த ஞான தீபத்தை ஏற்றி கொண்டுங்கிறார் விசேஷ ஞான ஆலோக்கா ஆலோக்கான்னா தீபம் பிரகாசப்படுத்துகிற வஸ்து அதாவது அறிவாகிய ஒளியை உள்ளத்தில் தாங்கிங்கிறது மெய்யறிவாகிய ஒளியை மெய்யறிவே ஒளி மெய்யறி ஒளியை உள்ளத்தில் தாங்கி பணி ஸ்தாபயித்துவான்னு சப்ளை பண்ணிக்கணும் ஏதாம் மகீம் முக்தசங்க அனகிருதி சன் விசராமி இந்த பூமியை நான் சுத்திகிட்டே இருக்கேன் எப்படி இருக்கேன்னா எதுலேயும் ஒட்டிக்கிறது முக்த சங்கா அனகங்கிருதிஹி தன்னுணர்வும் நான் காட்டுறது யார் நிந்தனை பண்ணினாலும் சரி அது மதிக்கிறது இல்லை ஸ்துதி பண்ணினாலும் அதை மதிக்கிறதில்ல இதே மாதிரி ஒரு வாக்கியம் பகவத்கீதையிலையும் பார்க்குறோம் கடைசியில் முக்த சங்கோனஹம் வாதி திருத்தியுற்சாக சமன்விதா சித்திய சித்தியோர் நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சியத்தே சில மகாத்மாக்களையெல்லாம் சொல்கிறப்போ இந்த லட்சணத்தை சொல்லுவார் அதில் வந்து பகவான் சாத்விக கர்த்தாவுக்கு லட்சணமாக சொல்கிறார் முக்த சங்கஹா பற்றை விட்டவன் அனகம்பாதி நானே சொல்லிக்க மாட்டான் நான் பண்ணினேன் நான் பண்ணின் இருக்கேன் நான் பண்ண போகிறேன் அப்படி விவகாரத்தில் சொன்னால் கூட உள்ளூர் அவனுடைய ஆழமான மனசில் ஆத்மா அகர்த்தாங்கிற ஜானம் இருக்குது அஹ முக்தங்கா அனகம்வாதிங்கிறார் அதுக்கப்புறம் திருத்தியுற்சாக சமன்வித்தாங்கிறார் உறுதியாக இருக்கான் உற்சாகத்தோடு இருக்கான் எப்போவுமே சமன்வித்தா திருத்தி சமன்விதா உற்சாக சமன்வித்தா சித்திய சித்தியோர் நிர்வீக்காரா அதாவது சித்த சுத்தி கிடைச்சாலும் சரி ஞான நிஷ்டை ஏற்பட்டாலும் சரி பேர்படாட்டாலும் சரி அதுக்கு வேண்டி அதுக்கு பிரயத்தனம் பண்ணுறான் ஆனால் அந்த தடத்துல சித்திய சித்திங்கிறது வந்து ஞானத்துக்கான யோகியத்தை கிடைக்கிற வரைக்கும் பண்ணணும் கர்மா ஞானத்துக்கான யோகிய வந்துடுத்துன்னா கர்மா விட்டுடலாங்கிறார் கீதையில் பகவான் ஆறாவது அத்தியாயத்துலேயும் சொல்கிறார் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா சாத்விக கர்த்தா அது வர்றதோ வரலையோ நான் பொறுமையாக பண்ணிட்டுருக்கேன் வந்துவிடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக விட போகிறோம் ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சத்தே யோகாருடச தசைவ சமக்காரணம் உச்சத்தே அதெல்லாம் அதிகமாக பார்க்கல அந்த பதம் அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கு அனகம்வாதிங்கிறார் இங்கே அனகங்கிருத்திகி ஆஹா அகங்கா இண்டிவிஜுவாலிட்டி இல்லை தன்னுணர்வுக்கு நான் முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல என்னுடைய தன்னுணர்வையே நான் ஒரு புறப்பொருளாக பார்க்கறேன் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாத்தையும் இந்த தன்னுணர்வு எல்லாவற்றையும் புறப்பொருளாக நான் கருதுகிறேன் எனவே இந்த உலகத்தில் எனக்கு ஏதோடும் சம்பந்தம் இல்லை உடலோடே எனக்கு சம்பந்தம் இல்லை என்றால் மற்றதை பற்றி என்ன சொல்றது திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி தான் மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உடம்பும் மிகை பிறப்பருக்கல் உற்றாருக்கு உடம்பும் மிகை பிறப்பருக்கல் உற்றவர்களுக்கு மோட்ச மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உடம்பே ஒரு அதிகமான வஸ்துன்னு சொல்கிற வேற சம்பந்தம் இருக்குமாங்கிற மற்றும் தொடர்பாடு எவன் கொல் அதெல்லாம் நாம் இங்கே சிந்திக்கிறோம் அப்படி பண்ணிட்டு நான் பேசாமல் ஆனந்தமாக இந்த பூமியில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்ப்போம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் ஏவம் சஞ்சாத்த வைராக்கிய விஜானாலோக ஆத்மனி விசராமி மகிமே தாம் முக்த சங்கோனஹங்கிருதி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்